வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி என்னை உற்சாகப்படுத்திய சமீபத்திய செய்தி ஒன்றினை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் தம்பானூர் ரயில் நிலையம் அதாங்க திருவனந்தபுரம் ரயில் நிலையம் காலை நேரம் வித்யாங்கிற ஒரு சகோதரி ஒரு வயதான பெண்மணிய பரிதாபமான நிலையில பார்த்தாங்க அந்த அம்மா அங்க இருந்த ஒரு புதர்ல சிக்கி கிடந்த யாரோ வீசி எரிஞ்ச மீதி சாப்பாடு பொட்டலத்தை எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு சோர்வு நல்லாவே தெரிஞ்சது இத பார்த்த சகோதரி வித்யா பக்கத்துல இருந்த ஒரு ஹோட்டல்ல ஒரு சாப்பாட்டு பொட்டலை வாங்கி அத அந்த அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னாங்க அந்த அம்மா அந்த சாப்பாட்ட வாங்கி வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்க சாப்பிடுற வேகத்தை பார்த்தா அந்த அம்மா சாப்பிட்டு பல நாள் ஆயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெல்ல தெளிவாவே தெரிஞ்சது மெதுவா பேச ஆரம்பிச்சாங்க அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில கேட்டு வித்யா அப்படியே ஆச்சரியத்துக்குள்ளாயிட்டாங்க அம்மா அந்த அம்மா பேரு வத்ஷா அவங்க மலப்புறம் அப்படிங்கிற ஊர்ல உள்ள அரசு பள்ளியில பல வருஷங்களா கணித ஆசிரிய வேலை பார்த்துட்டு அப்புறமா ஓய்வு பெற்ற ஒரு பெருந்தகை கவனிக்க யாரும் இல்லாத காரணத்தினால அவங்க இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாங்க இத தெரிஞ்சுகிட்ட வித்யா அந்த அம்மாவ ஒரு புகைப்படம் எடுத்தாங்க அந்த புகைப்படத்தை ஒரு சின்ன செய்தியோட தன்னுடைய முகநூல் பக்கத்துல பிரசரிச்சாங்க இந்த செய்திய மலப்புறம் பள்ளியின் பழைய மாணவர்கள் பல பேரு பார்த்தாங்க விஷயம் வைரலா பரவிடுச்சு மறுநாள் காலையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரயில் அளவுக்கு வத்சா டீச்சருடைய பழைய மாணவர்கள் தம்பானூர் ரயில் நிலையம் வந்து சேர்ந்தாங்க அவங்க தங்களுடைய ஆசிரியைய கண்டு அவங்களை மலப்புறம் அழைச்சிட்டு போயி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இப்பவும் நல்லா கவனிச்சிட்டு வர்றாங்க செய்தி மூலமா எனக்கு ரெண்டு விஷயங்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சது ஒண்ணு மனித நேயம் இன்னும் உயிர்ப்போட தான் இருக்குது அதுவும் கடவுளின் சொந்த பூமியான கேரளத்துல அதிக செழிப்பாவே இருக்குது ரெண்டாவது இந்த சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களோட வலிமை நாமும் இந்த சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களினை சகோதரி வித்யா போல நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தி மேலும் மேலும் மனித நேயம் வளர்ப்போமே